வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் அவை புகுப்படலம் மடந்தையொடியிருந்திடும் வாசவன் முகன் அடைந்திடு மகன்று சிறைக்களம் அகன்று வான் நெறி நடந்தனர்கோன் நண்ணுகோன் நகர் இடம் தருக்கிடங்கரை இகந்து போயினான் அகழியை நீங்கினான் அயுதந்தன்னினும் நிகுதி கொள் நாற்படை வெள்ளந்தானேகள் தகுதி முறைமுறை சாரச் சுற்றிய முகில் தவிழ் நெடுமதில் முன்னரேகினான் கான் கொடி கங்கை நீர் கரப்பமாந்தியே மீன் கதிர் உடுபதி விழுங்கிவிட்டிடும் வான்கெழு கடிமதில் வரைப்பின் முன்னரே கோபுரம் கண்டு சாற்றுவான் குறை கடல் உண்டவன் கொண்ட தண்டினால் வறு புழை மீமி செய்வாய்ப்பாரகன் பெருவரை நிமிர்ந்திடு பெற்றி போலுமால் திருநிலை பலவுடைச் சிகரி நின்றதே துணமது உரள் புயச்சூரன் என்பவன் சேன்புறும் அண்டம் மேற்செல்லச் செய்தது ஓர் ஏணிகொலோ இது என்ன நின்றதால் நின்னிலை பலவுடன் நிமிர்ந்த கோபுரம் துங்கமொடு இறைபுரிசூரன் கோயிலில் பொங்கு செம்மணி செறி பொன் செய் கோபுரம் எங்கணுமுடியுனால் இவுளிவாய்ப்படும் அங்கி விண் காரழும் வடிவம் மன்னதே அண்டமெங்கு எவற்றினும் அமர்ந்து நெற்புறும் விண்தொடர் வரைகளும் மேருவானவும் பண்டிதன் விசை உறப்பதித்தது ஒக்குமால் கொண்டு இயல் சிகரி உள்கூடகள் மெய்ச்சுடற்கிழுமியவியன் பொற்கோபுரம் உச்சியில் தொடுத்திடமுழங்கு கேதனம் அச்சுதனான் சிவன் அளவை தேர் முகத்துச்சி தொரிருந்தராவொலித்தல் போலுமால் திசைப்படு சிகரியில் செறிந்தவான் கொடிமிசைப்படும் மண்டம் மேல் விடாமலற்றுவ பசைப்படும் அதழ் பணை அகத்தினில் இசைப்படப் பல கடிப்பெறுதல் போலுமா விண்ணவர் தாமுரை வியன் பதத்தொடும் தின் நிலை இடம் தொரும் சிவனவைகினர் அண்ணல்லம் கோபுரமதனில் கைவலோன் பண்புறும் ஓவியப்பாவை என்னவே என்பன பல பல இயம்பி ஈரியலா பொன்பு புரிசைச் சூழலின் முன்புரு கோபுர வனப்பு முற்றவும் நண்பெரு மகிழ்ச்சியான் நோக்கினான் புதவுரு கோபுரப் பொருவியில் வாய்தல் உள் மதவலிவுக்கிரண்மயூரநாதியோர் அதிர் தரு நாற்படைய இதம் சுற்றிட கதம் காப்பது காளை நோக்கினான் நோக்கிய திரளவன் நொச்சி தாவியே ஆக்கமுடு அமர்த்தரும் அவுணன் கோயில் உள் உம்பரான் ஓடி முன்னுருமே குயர் சூழிகை மிசையில் போயினா சூழிகை மீமிசை துன்னுபுசூரன் மாளிகை உள்ள வளம் எல்லாம் மீளறிதா விழியோடு உளம் ஏவ ஆளறி நேர் பெருமான் தகை கண்டான் கண்டதொரண்ணல் கடும் திரல் வெம்சூர் திண்திறல் வாழறி செம்மிக்குள் பீடத்து என் தகும் ஆணை இயற்றிய செம்பொன் மண்டபம் வை குறும் வன்மை தெரிந்தான் அருண் தவ வேள்வி அயர்ந்து அரணியும் பெருந்திருமிக்கன பெற்று உலகெலாம் திருந்து அடிவந்தனை செய்திட வெம்சூர் இருந்திடுகின்ற இயற்கையில் சேப்பாம் ஐயிருநூறு எனும் யோசனையான்றே மொய் ஒளி மாழையின் முற்றவுமாகி துய்ய பன்மாமணி துஞ்சி வில் வீசி மையரு காட்சி கொள் மண்டபம் ஒன்றின் மேனகையோடு திலோத்தமை மெய்யின் ஊனமில் காமர் உருப்பசியாதி பானவர் மங்கையர் வட்டம் அசைத்தே மேல் நிமிர் சீகரம் வீசினர் நிற்ப சித்திரமாமதி செம்கதி பாங்காய் முத்து அணிவேந்து முகட்டு இளநீலம் உய்த்து மணித்தொகையுள்ளம் மழுத்தும் சத்திரமாயின தாங்கினர் நிற்ப வெள்ளடை பாகு வெளிற்று உரு சுண்ணம் கொள்ளும் அடைப்பை மென்கோடிகம் வட்டில் வள்ளுடை வாளிவை தாங்கி மறுங்காய்த்தள்ளும்மை புலதானவர் நிற்ப வெம்மை கொள் பானுவை வெம் சிறையிட்ட செம்மலும் ஏனைய சீர்கழுமைந்தர் மும்மை கொள்ளாயிரமூவருமாக தம் முறையால் புடை சார்ந்தனர் வைக பாவமுயன்று பழித்திரனாற்றும் காவிதியோர் கருமங்கள் முடிப்போர் ஆவதுவோ சாரணராய் படை மள்ளர் ஏவரும் ஞாங்கரின் எங்கனும் நிற்ப நாடக நூல் முறை நன்று நினைந்தே ஆட அரம்பயராய்வுளரெல்லாம் சேடியர் கின்னரர் சித்தரியக்கர் பாடுவுர வீணைகள் பண்ணினர் பாட ஏகனை ஈசனை எந்தையை எண்ணார் ஆகிய தொல்லவுணக்குழு என்னவேகும் உளத்தினர் கஞ்சுகர் வெங்கண் மா கதர் சூறல் பிடித்து வழுத்த உள்ளிடுமாயிரும் யோசனையல்லை கொள்ளிடமான குலப்பெருமன்றம் தள்ளியிடவற்ற சனங்கள் மிகுத்தே எள்ளிட இன்று என ஈண்ட வச்சிரமை வயிடூரியம் ஒன்பல் உச்சியில் பால் உளையே ஒளிர் முத்தம் அச்சுறு கண்மணி ஆம் அரிமாவின் மெய்சிரமேந்தும் வியன் தவிஷின் கண் மீ உயர் நீலவியன் கிரி உம்பர் ஞாயிறு காலையின் நண்ணியவா போல் பாயிருள் கீரிய பன்மணி கொண்ட ஷேய பொன் மா முடி சென்னில் மின்ன கருத்தவரா துணை கண்டிருவையோர் உறுப்பிடை கவ்வி ஒசிந்து தலைப்போய் முறுக்கியவாலுடு முன்கலந்து என்ன மறுத்தவிற்குண்டலம் வார்குழை தூங்க வீரிய மாமணிவற்பின் நிசை கண் ஏறிய ஒன்பகல் இந்தியற்கை மாறியவந்தனமால்வளமாகும் நீரு செறிந்திடுநெற்றி இளங்க விண்டுமிழுகின்றவியன் புழைதோறும் தண்துளிவந்து அமர் தன்மையது என்ன புண்டரிகம் பொரை போற்றி உயிர்க்கும் வண்தரள தொடைமார்பின்வயங்க பங்கமில் சந்தொடு பாலிதம் நானம் குங்குமம் ஏனைய கந்திகள் கூட்டி அங்கம் அதன் கண் அணிந்தன அண்டம் எங்கும் உலாவீருங் கடி தூங்க வான்ிகள் நீ நிறமாமுகிலின்பால் தோன்றிய மின்புடை சுற்றியதென்ன ஏன்றுள அண்டம் என்னைத்தையும் ஆற்றும் ஆன்றுயர் தோளிடை அங்கதம் மல்க மெய்துணையாமிருவெம்பணியாலம் பைத்தலை கொள்வ பரம்பொரையாற்றா தேய்த்தன போன் கொடியாப்புருமா போத் கைத்தல முன்கடகன் செறிவைத நீலம்மதாய நெடுங்கிரிமேல் பால் வாலிய கங்கை வளைந்திடுமா போல் கோலமிடற்ற இடை கோவை கொள்முத்தின் சால் ஒரு கண்டசரங்கள் இமைப்ப வீரமடந்தையர் மேதவனாலும் சீரிய தோளினை செல்கதி என்ன ஏரியல் பன்மணி இட்டனி செய்த ஆரவடுக்கல் பொன்னாகம் இளங்க அந்தியின் வண்ணமும் அத்தொளி ஊரும் சுந்தரமால் இடை சுற்றியவா போல் முந்து பராறை கொள் மொய்மணியாடை உந்தியின் ஒன்பணியோடு வயங்க இருபணி பார்முகம் இட்டிட வீட்டி உருமொடு மின்னும் உலப்பில சுற்றி கருமிடருவூடு கலந்து என நுண்ணோல் குறை கழல் வார்கழல் கொண்டு குழாவு மென்மணி மாழையின் வேதன் இயற்றி பன்மணி மீது படுத்திய பல்போன் தொன்மணி மெய்ப்புனை சூர பன்மாவோர் பொன்மணி மாமுகில் போல இருந்தான் இருந்திடுகின்ற இயற்கை விழிக்குவோர் விருந்து அமுதாகவியப்பொடு நோக்கி சுரந்திடுமன்பொடுசூழிகை பெரும் திரல் மாமுகில் இங்கு இவை பேசும் மூவரின் முந்திய முக்கண நம்பொன் சேவடி பேணிய தேவர்கள் தம்முள் தூவுடைவேல் உள சூரப்பன்மாப்போல் ஏவர் படைத்தனர் இத்திரியெல்லாம் கோய்ந்து தவம் புரிவோருள் உவன் போல் மாய்ந்தவரில்லை மரத்தொடு நோற்றே ஆய்ந்திடின் முக்கண் எம் மையனும் இந்நோர்கீந்தது போர் பிறர்க்கீந்ததும் இன்றால் பாடு உரு வேள்வி பயின்று அழல் புக்கும் பீடு உறும் இவ்வளமாயின பெற்று நீடு வெய்யோன் வீடு உருகின்ற விதித்திறன் நன்றோ தங்கு சிறு கொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குறுகார் கச்சோதமென்று கருதி குடம்பை தனி நுய்த்து மாண்ட கதை போல் அச்சோவெனப்பல் இமையோரை ஈண்டு சிறை வைத்த பாவமாதனால் இச்சூர பன்மன் முடிவைது நாளை இதனு கொர் ஐயமிலையே மிகையான வீரம்பளமாற்றல் சாலமே உற்றுளோரும் இறையும் பகையார் ஏனும் உளராகி வாழ்தல் பழுதன்றி நன்றி படுமோ மகவானே மங்கையுடனே துறந்தும் அவர்மைந்த நோடு சுரரை அகலாமல் ஈண்டு சிறை செய்த பாவமதனால் இழப்பன் அரசே மன்னும் திறத்தின் அமர் சூரபன்மன் மாமக்கள் சுற்றம் நகரம் முன்னும் படிக்கும் மரிதான செல்வம் உடன் ஆளை ஈறுபடுமேல் முன் என்பவர்க்கு முன்னாகும் ஆறு முகம் நல்கும் முத்தியலதேல் என் உண்டு நாளும் வினை செய்து உழன்ற இவன் ஆருயிற்கு நிலையே என்றித்திரங்கள் அருளோடு பண்ணி எழில் கொண்ட வேரமிசயே துன்றுற்ற வீரன் வளனோடிருந்த சூரன் முன் ஏதல் துணியா குன்றத்தினின்றி இவரெல்லைப் போன்று குமரேசன் எந்த எடிகள் ஒன்றக் கருத்தினடை கொண்டெழுந்து நடை கொண்டவைக் கண் நலம் செய் சூழிகை நீங்கி விண்ணெறி கொடு நடந்து கலஞ்சை திண்டிரல் வாகுவாம் பெயருடைக் கடவுள் வலம் செய் வாட்படை அவுணர்கோன் மன்னி வீத்திருக்கும் பொலம் செய்கின்ற அத்தாணி மண்டப திடைப்போனான் எல்லை இல்லதோர் பெருந்திருநிகழவீற்றிருந்த மல்லலங்கழல் இறைவனை குறுகி மாற்றலரால் வெல்லருந்திரல் வீரவாகுப் பெயர் விடலை காட்டினவைெலாம் தோன்ற ஒற்றை மேடையதோற்பொருள் உதவும் கொற்ற வேலுடைப் புங்கவன் தூதெனக் கூறி இற்றை இப்பகல் அவுணர்கோன் கீழியான் எழிவாய் நிற்றல் எம்பிரான் பெருமையின் இழிபன நினைந்தா மாயை தந்திடு திருமகன் மன்னி வீற்றிருக்கும் மீ உயர்ந்திடும் அரியணைக்கு ஒரு புடை விரைவில் போய் இருப்பது மேலன்று புன்மையோர்கடனே ஆயது அன்றியும் பாவம் என்று உன்னினானகத்துள் இணையது உன்னியே அறுமுகப்பண்ணவன் இருத்தாள் நினையும் எல்லையில் ஆங்கவன் அருளினால் நிசியில் தினகரத் தொகை ஆயிர கோடி சேர்ந்தென்ன கனக மாமணி தவி போந்தது கடிதின் நித்திலப்படு பந்தரும் ஜிவிகையும் நெறியே முத்தமிழ்கொரு தலைவனாம் மதலைக்கு முதல்வன் உய்தவாரென குமரவேள் வீரனுக்கு உதவ பட வந்தது மடங்களேற்று அணையே பன்னிரண்டு எனும் கோடி வெய்யவரலாம் பரவ பொன்னின் மால்வரை திரைக்கடல் அடைந்தவா போல மின்னுலாவிய பொலன்மணிப் பீடிகை விரல் சேர் மன்னர் மன்னவன் அவை களத்து ஊடு வந்ததுவே சிவன் மகன் விடு பொலன்மணித்தவிசிசேன் விளங்கி புவனமுற்று உற தன் சுடர் விடுத்தலில் பொல்லாப்பவமனத்தொடு தீமையே வைகளும் பயிற்றும் அவுணர் மெய்யையும் தெய்வதப் படிவமாக்கியது ஆள் அயிலையிற்று உடை அவுணர்கள் அணிகலன் தண்ணில் குயில் உடைப்பலமணிகளும் குமரவேள் உய்த இயல் உடைப்பெறும் தவிசு ஒளி பரத்தலின் இரவி வெயில் இடைப்படு மின்மினி போல் விளங்கிலவே செக்கர்வான் நிற மதிக்கதிர் உடுக்களின் திரட்சி தொக்க பாயிருள் பலவகை எழிலியின் துளக்கம் மிக்கலாம் செரிமாலையின் மூவர் மேல் வெய்யோன் புக்கதே எனத் தொலைத்ததால் அச்சபைப் பொலிவை திசை முகத்தனு செயற்கருந்தவிசொழி செறிந்தே அசைவருந்திற்சூரப்பன்மாவெனும் அவுணன் இசைமை தன்னையும் மாணை தன்னையும் அவனியாக்கை மிசைக்குள் பேரணிக் கதிரையும் விழுங்கின விரைவில் அனையவான் தவிசு அவணன் நேர் இருத்தலும் அது கண்டு எனது நாயகன் விடுத்தனன் நன் போலும் என்றெண்ணி மனமகிழ்ச்சியால் அறுமுகப் பிரான் அடிவழுத்தி இணைய நாடுவானிருந்தனன் ஆங்கு அதன் மீசையே பெரும் தனிச்சுடரெறித்திடு பொன்மணி பீடத்து இருந்து மேதகு சிறப்பொடு விளங்கிய ஏந்தல் விரிந்த பல்கதிர் உடையதோர் வெய்யவன் நடுவன் பொருந்தி வைகிய கண்ணுதல் பரமனே போன்றான் மின்னிருந்த வேல உணர்கோன் எதிரொரும் விடலை முன்னிருந்த ஆடகன்றனை அடுமுரட்சியன் சென்னிடங்கவர் தலமர அணுகி முன்றெற்ற பொன்னிருந்த விசிருந்திடும் வீரனே போன்றான் வெம்மைக்கால் இருள் வேலை போல் மூடி விண்புவியை தம்முள் சித்தரிற் காட்டலும் சதுர்முகத்து ஒருவன் நம் ஒத்தார் இலை என்றிடச் சிவன் புகழ் நவிலும் செம்மை தொல்குணமாலும் நேர்ந்து இருந்தனன் திரல்லோன் இவற்றில் இயற்கையால் வீரவாகுப் பெயர் ஏந்தல் இவப்பின்மிக்கதுவோர் பொன்மணித்தவிசின்மேல் நெஞ்சின் உவப்பும் வீரமும் மேதகை இருத்தலும் உற்றவை களத்தினர் யாவரும் கண்டனர் அதனை நோற்றல் முற்றுவுறும் வினைஞற்பால் நொய்தின் வந்து இருத்த ஆற்றல் சால் வளம் போலவே அரியணை அதன் கண் தோற்று மேலவன் நிலைமையைக் காண்டலும் துளங்கி ஏற்ற அற்புதம் எய்தினர் அவை வாரிலங்கிய கழல் மன்னன் முன்னரே தாரிலங்கிய மணித்தவிசின் உற்றுளான் வீரனும் போலுமால் வினயம் ஓர்கிலே யார் இவன் கொல்லனையம்புவார் சில முந்தி இவன் கண்டிலம் முடிவில் ஆற்றல் சேர் எந்தை முன் இது பொழுது இருத்தல் மேயினான் நம் தமை நீங்கியே நடுவனே இவன் வந்தது எவ்வாறு என வழங்குவார் சிலர் ஒப்பருஞ்சனங்களோடொன்றினம் எலாம் தப்பினன் புகுந்தனன் தமியனென்னினும் இப்பெருந்தவிசிவன் இருந்ததாற்றவும் அற்புதம் அற்புதமாம் என்பார் சில சீஎமெல்லணையோடு செம்மல் முன்னரே ஏய் எனும் அளவையின் ஈண்டு தோன்றினான் ஆய்பவர் உண்டு எனின் அறைவன் நம்மினும் மாயன் இங்கு இவன் என வகுக்கின்றார் சில அறை கழல் ஒருவனை அவையத்து என் குறுகிய விடுத்தது என் குழாம் கொண்டீர் என இறையவன் நங்களை யாது செய்யுமோ அரிகிலம் எனப்பதைத்து அழுங்குவார் சிலர் ஒட்டலன் ஒருவனை ஒருத்திடாது இவன் விட்டது என் என்று இறை வெகுழு முன்னரே கிட்டினம் அவந்தனைக் கெழுமிச் சுற்றியே அட்டணம் வருதும் என்று அறைகின்றார் சிலர் விழிவிலாத்திரளுவேந்தன் தன்னெதிர் கழிவுலாமனத்தொடு கடிதின் உற்றுளான் தெளிவிலா மாயையின் திரளன் போலுமால் அழியனோ நுங்களுக்கு அவன் என் பார்சிலர் மன்னவன் எதிரூரவன் துளாந்தனை அன்னவன் பணியினால் அடுவது அல்லதை முன்னுராதனையாம் உண்ணுவோம் எனில் பின்னது பிழையெனப் பேசுவார் சிலர் யார் இதையறிகர் இணையன் இவ்விடைச் சூர் உறவுன்னியே துன்னினான் கொலோ சேரலர் பக்கமாய்ச் சேர்ந்து உளான் கொலோ ஓருதும் என உரை செய்வார் சிலர் கடும் தகர்முகத்தவள் கை ஒன்று அற்ற நாள் தடிந்தனன் காவலோர் தம்மை மன்னவன் தொடும் கழல் இவன் வரும் சூழ்ச்சி நோக்கி என்று அடும் பலர் தம்மை என்று அச்சுற்றார் சிலர் வாசவன் முதலினோர் மருள தொல்லை நாள் தேசுறும் விஞ்சையர் வடிவில் சேர்வுரியே ஆசிலோர் புன்னிருத்து ஆணை காட்டிய ஈசனே இங்கிவன் என்கின்றார் சில ஆயதோர் காசிபன் அதிதி பால் சேயனாய் வந்த ஒரு சிந்தன் போன்று உலாய் தூயவான் புவியலாம் அளப்பச் சூழ்ந்திடு மாயனே இவன் என மதிக்கின்றார் சில விண்தொடுசூழினை விளம்பி விண்புவிண்டு ஒரு கணம் தனில் உந்தி காட்டிய புண்டரிகத்தனே புணர்ப்பின் இவ்வொரு கொண்டனநாம் என கூறுவார் மூவருளாகுமோ முடிவின் மாதிரத்தேவருளாகுமோ சேனில் வைகிய தாவர் முனிவர தம்முள்ளாகுமோ ஏவருளாகுமோ இவன் என்பார் சிலர் மாலை தாழ்மார் முடை மன்னர்கிண்ணமும் ஆலமார் அருளின் இன்னதோர் கோலமாய் வரந்தரக் குறுகினான் கொலோ மேலியாம் உணருதும் விளைவென்பார் சில்ல காற்றுடன் அங்கியும் கடும் கண் காலனும் கூற்றனும் போர் உருக்கொண்டு வைகிய தோற்றம் இது அன்றி சூரன் முன்வரும் ஆற்றலர் யார் என அறைகின்றார் சில்ல குன்றமும் அவுணனும் குலைந்து பாடுற ஒன்று ஒருவேலினை ஒருவன் வைத்தனன் என்றனர் அன்னவன் ஈண்டு மன்னன் முன் சென்றனோ எனச் செப்புவார் சிலர் செற்றிய பன்மணி செம்பொன் மன்றமும் முற்றிடும் அவுணரும் ஒளிருவான் கதிர் மற்ற இவன் அணிகளின் தவிஷின் வாழ்பட பகல் சுடரா என்பார் சிலர் இருந்திடும் அவுணர்கள் யாரும் இத்திரம் வரும் திறம் நினைகிறர் மறந்தும் இவ்விடை தெரிந்திடின் இங்கு இது திறல் கொள் மன்னனே புரிந்திடு மாயையின் புணர்ப்பு என்பார் சிலர் நின்னலின் இறந்து உயிர் நீத்த தாரகன் முன்னுறு தன் ஒரு முடிய இப்பகல் இன்னதுவோர் பொன்னுறு எடுத்து முன்னைப்பால் துன்னின்கொள் எனச் சொல்கின்றார் சங்கமேவினர் இணையென அளப்பில சாற்ற அங்கண் ஓர் அரிமான்ற விசிறுக்கையில் அவுணன் துங்கமெத்துணை அத்துணைச் சிறப்பொடு தோன்றி செங்கை வேலவர் புகழ்ந்து வீற்றிருந்தனன் திரல்லோ அறிவர் மேலவன் தவிஷில் வீற்றியிருத்தலும் அவுணர்க்கு இறைவன் ஆங்கு அது நோக்கியே ஏயிற்று அணிகரித்து கருவியே நகைத்து உரப்பி மெய்வியற்பு எழக் கண்கள் பொரி சொரிந்திடை உமிழ்ந்தீனையென புகழ்வான் சுற்ற நீங்கியே இலையுண்டு விலங்கெனச் சுழன்று வற்றன் மாமரக் காட்டகத்திருந்துடல் வருத்துஞ் சிற்றுணர்ச்சியோர் வல்ல சித்தியல் விது சிறியோய் கற்றுளாய்கொலாங் காட்டினை நமது முன்காண துன்றுவார் சடை யோகினோர் அல்லது தொலைந்து பின்று தேவரும் வல்லறி சிறு தொழில் பெரிதும் ஒன்று மன்னதை இவ்விடைக் காட்டலர் நன்று நன்று நீ நம்முனர் காட்டிய நடனம் சித்தராயினோர் செம்கண்மாள் முதலிய தேவர் இத்திரத்தன காட்டுதற்கு அஞ்சுவர் என் தத்தம் எல்லையில் புரிந்திடல் அல்லது தமியோய் பித்தனே கொலாம் நமக்கு இது காட்டுதல் பிடித்தாய் உரை செய்யின் நகர் மகளிருஞ்ச் செய்வரூன் முற்றா கருவினுள்ளுரு குழவியுஞ் செய்திடும் கருத்தில் வரைகளும் செய்யும் மாக்களுஞ்ச் செய்யும் மற்றதனால் அரியதன்றரோ பேதை நீ புரிந்திடும் ஆடல் என்னை எண்ணலை எதிர்வுரையிருந்தனை இதனான் மின்னல் வாழ்படை உரை கழித்து ஒய் என வீசி சென்னி வீட்டுவண்ணின் செயல்முற்றமும் தெரிந்து பின்னர் தொழில் புரிவன் என்றேவுளம் பிடித்தேன் ஏன் உற்றாரெலாம் வழுத்திய அவணரும் யாமும் காணக் காட்டினை நீ அறிவிஞ்சையைக் கண்டாம் பூணித்தாய் எனவரும் உனக்கு இத்துணைப்பொழுது பாணித்து ஆவியை அழித்தனன் அன்னது பரிஷே வாசவன் கறந்து ஓடினன் பிறர் இது மதியார் கேசவன் இது நினைகிலன் மறைகளின் கிழவோன் ஆசி கூறியே தெரிந்திடும் அவர் முதலாம் ஈசன் என்னிட வருகிறன் யாரை நீ என்றான் தீயன் இத்திரம் உரைத்தன கேட்டலும் திரளோன் காயமீன் எனக் காயமேல் வியர்ப்பு மாயை செய்து உழல் போல் எனை மதித்தாய் ஆய புந்தியை மதி கேள் இது என்று அறைவான் புரந்தரன் குறை அயன் முதல் அமரர்த்தம் புன்மை வருந்தும் வானவர் சிறையலாம் நீக்கி மற்ற அவர் தம் திருந்து தொல்லியிறை உதவுவான் செந்தி மாநகர் வந்து இருந்த ஆதி அம் பண்ணவன் அடியனேன் யானே துன்னு தானே கட்கு அரசராய் அறுமுக தொல்லோன் பின்னர் வந்து உளார் ஒன்பதொடு இலக்கமாம் பெயரால் அந்நவர் கூலே ஒருவன் யான் நந்தி பாங்கு அமர்ந்தேன் ஒன் அலார் புகழ் வீரவாகு எனும் பெயர் உள்ளேன் தாரகப் பெயர் இளவலைத் தடவரை தன்னை ஓர் இறைக்கு முன்படுத்த வேலருமுகத்தொருவன் சூரியனப்படு நின்னிடைத் தமியனைத் தூதுவாப் பேரருள் திறத்து வைத்தனன் என்றனன் பெரியோன் கொடுத்திடாதவன் கொண்டவன் உரைத்த சொல் கொடுங்கோல் நடத்து மன்னவன் கேட்டலும் ஆங்கு அவன் நம்மேல் விடுத்த காரணம் என்னையோ விளம்புதி என்ன எடுத்து மற்றீவை எம்பிரான் தூதுவன் இயசைப்பான் மருத்துவன்றனைச் சசியொடு துறந்து சேன் வதிந்த புறத்தை புதல்வன் பொத்தனோடு பல்லமரரை உவலகந்தில் இருத்தினாயனவினவினன் அருமுகத்திரைவன் இந்திராதிபர் அயன் முதற்பண்ணவர் யாரும் வந்து வந்து வேண்டிடுதலும் அவர் குறை மாற்றப் புந்திக் கொண்டு பன்னிரு புயத்தெம்பிரான் புவிக்கண் அந்தமின்றுரை பாரிடத்தானையோடடைந்தான் தரையின் நண்ணினின் இளவலை வரையொடுதடிந்து நெர்ணே வந்து செந்தி என் வைகினான் நினையும் விரைவின் வந்து அட உண்ணினான் இன்று நும் இசையே அருள்கொடே சில புகன்று எனத் தூண்டினன் எது கேள் நிறையும் இந்துவைப்படவராக்கவர் என நிகழ சிறைப்படுத்தியே அமரரை வருத்தினை செய்யும் மறை ஒழுக்கமும் நீக்கினை உலகமாள் மன்னர் அறமும் அன்று இது வீரர் தாதையாகியோன் காசிபனாங்கு அவன் தனையன் ஆதலால் உனக்கு அமரரை சிறை செய்வது அரணோ வேத மார்க்கமும் பிழைத்தனை சிறு பொருள் விழைந்தாய் நீதியால் உலகு அளிப்பதே அரசர்த்தம் நெறியே உலத்தின் மாண்ட தோல் சலந்தரன் அந்தகன் ஒருங்கே கலத்தல் இல்லதோர் புறத்தவராதையோர் குலத்தை வாட்டலின் இமைப்பினில் வீந்த நற்கொடியோய் நிலத்தின் உம்பரை வருத்துதல் அழகிதோ நினக்கே மெய்மை நீங்கியே கொலை களவியன்று மேலுள்ள செம்மையாளரை சீரியே அணங்கு செய்தீயோர் தம் இல்லாற்றரும் பழி சுமந்தொல்லையில் தமரோடு இம்மை வீடுவர் எழுமையும் துயரினோடு இருப்பார் இங்கனம் திருநீங்கியே துயருழந்திரப்பர் அங்கனம் பெரிதாரிருள் மூழ்குவர் அதற்பின் உங்கனம் பிறந்தயறுவரென்று மீதுலவார் எங்கன் உய்வரோ பிறர் தமக்கல்லல் செய்திடுவோர் தீது நல்லன ஆயிறு திறத்தவும் தெரிந்தே எதிலாக்கவை செய்வரேல் தமக்கு உடன் எய்தும் தேதை நீரையாய் அமரரைச் சிறை செய்த பிழையால் மா துயர்படல் அன்றியே இறுதியும் வருமால் அண்டர் ஆற்றலை வவ்விய தாரகன் ஆவி உண்ட கொற்றவேல் இருந்தது விடுத்திடின் முனையும் கண்ட துண்டம் அது ஆக்கும் ஆல் அற நெறி கருதி தண்டம் வல்லையில் புரிந்திலன் இத்துணை தாழ்த்தான் கெடுதல் இல்லதுவோரமரர்கள் சிறையிடைக் கிடப்ப விடுதல் செய்தனை பல்லுகம் அவர்தமை இன்னே விடுதல் உயிவகையாகும் ஆள் மறுத்தியேல் விரைந்து படுதலே நினக்கூறு தியாம் முறையும் அப்பரிஷே ஆண்டு அளப்பில நோற்றனை வேள்வி நின்று ஆற்றி மூண்ட தீயிடை மூழ்கி நோய்க் கெந்தை முன்னளித்த மாண்டிடாத பேராயுளை திருவடும் வாழா ஈண்டுவோர் புன்னரியாற்றியே இழுக்குவது இயல்போ செய்யமேல் படுவளத்தொடு நீயும் நின் தமரும் உய்ய வேண்டுமேல் அமரர்த்தம் சிறையினை ஒழித்து வையமேல் அறத்து இயல்புலி வாழி மற்ற இதனை செய்யலா ஈங்கு வந்து அடுவனால் திண்ணம் என்று மற்று இவை யாவையும் வரைபகையெறிந்தோன் உந்தனக்கு அரை நீ உம்பர் வந்தலை சிறை நீக்கியே அறத்தின் இவ்வளத்தை நன்று துய்த்தனை நெடிது நீ வாழ்க என நவின்றான் மரம் அகன்றிடா வீரன் இங்கு இணையன வகுத்தே அறையும் வாசகம் கேட்டலும் வெகுளி மூள் அகத்தன் பொறிவுமிழ்ந்திடு கண்ணினன் புகைவுமிழ் உயிர்ப்பன் எரியும் அங்கையன் இறந்திடும் முருவலன் இசைப்பான் மேலே ஆயிரத்தெட்டு எனும் அண்டமும் வென்றே ஏழுகின்றது ஓர் தனி இரையாகிய எனக்கு கோலவால் எயிரின்ன முன் தோன்றிலாக்குதலை பாலனே கொலாம் இணையன பகர்வான் விரலின் மேதவும் அவுணராம்பலியிலார் மிகவும் வரியரா ஆகிய தேவராம் மேலவர் மழலை சிறுவராந்தனி முதல்வர்க்கும் அமைச்சியல் செய்வார் எரியும் நேமிசூழ் உலகத்து வழக்கம் நன்றி இதுவே நரை கொடார் முடிய உணர்த்தங்குலத்தினை நலித்து வறுமை செய்தனர் கடவுளர் திருமாற்றி குறிய ஏவலும் கொண்டனன் ஒழுக்கமும் கொன்றேன் சிறையும் வைத்தனன் நங்குடித் தமர்முறை செய்தே நெடியமால் மகன் உறங்கு நாள் ஆணையை நீங்கி தொடு பெறும் கடல் உலகெலாம் கொள்ளினும் சுரரை விடுவன் அல்லன் யான் வீடரும் சிறையினை விண்மேல் உடைய அண்டத்தின் உச்சியின் ஒருதலை உயிர்ப்பேன் தப்பல் செய்திடுமகபதி முதலினோர் தமையும் இப்பதிக்கனே கொணர்ந்தனன் சிறைசையிருந்தேன் கைப்புகும் சிறை விடுவனோ விடுகிலன் கண்டாய் ஒப்பு அரும் திரள் சூரன் என்று ஒரு பெயர் உடையேன் மின்னுபச்சிரப்படிவமும் வேறுபல்வரமும் முன்னோர் ஞான் தன் தாதை எற்களித்திடுமுறையை பின்னர் யாவரே பெயர்ப்பவர் பெருஞ்சமர் என்னை ஆற்றலால் வென்றிடு நீர்மையோ எவரே தானமாமுகத்தாரகம்பியைத் தடிந்த மாணவேல் படை அவன் விசை வருவது வலித்தேன் பானல்வாய்ச்சிறுசேயொடு நீ அமர் பயிரல் ஊனமே எனத் தடுத்தனர் ஆதலால் ஒழிந்தேன் தூங்குகையுடைத் தாரக இளவலை தொல்லை ஓங்கள் தன்னொடுமட்டது நின்னலே உணர்ந்தேன் வாங்கினோரையப்பாலன் மேல் உந்தியன் பழியும் வாங்குகின்றனர் நாளையே காண்டியான் மன்னோ அறிகள் எண்ணிலர் இந்திரர் எண்ணிலர் அல்லாச்சுரர்கள் எண்ணிலர் அண்டங்கள் தொரும் தொரும் இருந்தார் செருவி நாற்றலர் வழுத்தியே போயினர் சிவன் கண் நெருநல் வந்திடு சிறுவனோ எதிர் நிற்பான் ஓதியன் பல அமரரை விடுகிலன் உணர்ச்சி ஏதுமில்லது ஓர் மகவுதன் புன்மொழி ஏற்று பேதையாதலின் ஒற்ற நாய் வந்தனை பிழைத்துப் போதி நின் உயிர் தந்தனன் யான் என புகன்றான் அகிலம் ஆழ்பவன் இங்கு இவை மொழிதலுமையன் வெகுழிவெம் கனல் சிந்திட உளம் சுட வெகுண்டு புகையும் அங்கியும் உயிர்ப்புற மயிர்ப்புறம் பொடிப்ப நகையும் வந்திடச் சிவந்திட விழிவை நவிழ்வான் உயல்லாவது ஓர் பரிசினை உணர்வுராது உழலும் கையகேண்மதி கச்சவிமதியொடு கலந்த செய்ய வார் சடைப்பரம் பொருள் திருநுதல் விழிசேர் ஐயன் மேதக உணர்ந்திலை பாலன் என்று அறைந்தாய் மானுடத்தரை தேவென்பர் வானகத்தவரை ஏனே முத்தொழிலவர் என்ப இருவர் தங்களையும் நாள் நிலத்தினில் பரம்பொருள் இவர் என நில்வார் ஆன சொல் திறம் முகமனே சரதமற்று நன்றால் ஆய புல்லிய புகழ்ச்சி போர்க்கொள்ளலை அறிவோர் தேயமாவது யாருக்கும் எட்டாதது தெளியில் தூய வீடு பேறு அருழுவதுபனிடத் துணிவாம் வாய்மையாவது புகழுவன் கேள நபகுப்பான் மண்ணளந்திடு மாயனும் வனசமேலவனும் எண்ணரும் பகல் தேடியும் காண்கிலாதிருந்த பண்டவன் முதல் விழி இடைப்பரஞ்சுடர் உருவாய் உள் நிறைந்த பேரருளி நான் மதலையாய் உதித்தான் முன்னவர்க்கு முன் ஆகுவோர் தமக்கு முற்பட்டு தன்னை நேரிலாத ஈசனாம் தனிப்பெயர் தாங்கி இந் உயிர்க்கு உயிராய் அரு உருவமாய் எவர்க்கும் அன்னை தாதையாயிருந்திடும் பரமனே அவன் காண் ஈசனேயவன் நாடலால் மதலையாயின்கான் அசிலாவவன் அருமுகத் துன்மையால் அறிணி தேசில் ஆங்கவன் பரநொடு பேதகன் அல்லன் தேசுலாவகன் மணியடைக் கதிர்வரு திறம்போல் பூதம் மைந்தினுள் கீழ்நிலைத்து ஆகிய புவியுள் ஓதுகின்ற பல்லண்டத்தின் ஓர் ஆயிரத்து எட்டும் கோதுயில் ஆக்கமும் படைகளும் உனக்கு முன் கொடுத்த ஆதி அவன் எனின் மாற்றுவது அரிதோ ஏதமில் புவி அண்டங்கள் பெற்றனமென்றே பேதை உன்னினை அவன் தன்னருள் பெறுவோர் பூதம் மைந்தனும் ஏனைய திறத்தினும் புறத்து மீதும் ஆ மண்டம் எவற்றிற்கும் வேத்தியல் புரிவார் ஆதியாகிய குடிலையும் ஐவகைப் பொரியும் வேதம் யாவையும் தந்திரப்பன்மையும் வேற போத நின்றுடு கலைகளும் அவ்வவற்று உணர்வாம் போதம் யாவையும் குமரவேள் பொருவிலா உருவம் எங்கணும் பணிவதனங்கள் எங்கனும் விழிகள் எங்கனும் திருக்கேள்விகள் எங்கனும் கரங்கள் எங்கனும் திருக்கழலடி எங்கனும் வடிவம் எங்கனும் செறிந்து அருள் செய்யும் அருமுகத்தீரைக்கே தாமரைக்கணான் முதலிய பண்ணவர் தமக்கும் ஏ முறப்படுமறைக்குமெலாம் ஆதி பெற்று இயலும் ஓம் எனப்படும் குடிலையே ஒப்பிலா முருகன் மாமுகத்துள் ஒன்றாம் அவன் தன்மை யார் வகுப்பார் முக்கண் மூர்த்தியும் ஆங்கவன் முண்டகாசனனும் சக்கரப்படை அண்ணலும் அங்கவன் தானே திக்குப்பாலரும் கதிர்களும் முனிவரும் சிறப்பின் மிக்க தேவரும் அங்கவன் யாவர்க்கும் மேலோன் ஈட்டு மண் உயிர் எவற்றிற்கும் இருவினைப்பயனை கூட்டுவானவன் ஆங்கு அவை துலை எனக் கூடின் வேட்டமேல் நிலை கதி புரிவானவன் மேலாய் காட்டுவான் முதல் திறமெலாம் அவன் கண்டாய் சிறுவன் போல் உறும் குறவனே போல் உறும் திணையில் குரியன் போல் உறும் நெடியவனாகியும் குறுகும் நெறியின் இன்னனம் வேறு பல்வுறு கொடுநிலவும் அறிவர் நாடரும் கந்தவேளாடலாரிவார் சிவனது ஆடலின் வடிவமாய் உற்றிடும் செவ்வேள் அவனது ஆணையின் நந்தியே பெயர்கிலாதனுவும் எவர் அவன் தனி ஆற்றலைக் கடந்தவர் இவண்ணீ தவமயங்கினை அவன் தனி மாயையில் எல்லை இல்லதோர் பொருளெலாம் ஆகுருமியாவும் அல்லனாகியும் இருந்திடும் அருவமுமாகும் பல்வகைப்படும் உருக்கொழும் புதியரில் பயிலும் தொல்லை யாதியாம் ஆகியே தோன்றும் வாரி வீழ்தரும் புல் நுனித்துள்ளி கண்மான நேரிலாதமர் குமரவேள் நெடிய பேர் உருவின் ஓரு ரோமத்தின் உலப்பிலா உதிக்கும் ஆரவன் திருமேனியின் பெருமையை அறிவார் தொலைவிழா உயிர் தொகுதியும் தொல்லை ஐம்பூதத்து அலகில் அண்டமும் ஏனவும் ஆதியம் குமரன் நிலைக்குள் மேனியின் இவர் தரும் உரோமத்தின் உலவையின்றி முன் உதித்திடும் இறுதினால் ஒடுங்கும் ஆவதாகிய வடிவத்தின் அகிலமும் செறிந்து மேவுமண்ணிலை அணையணே அல்லது வேறுங்கு ஏவர் கண்டன இயற்கையை எம் தேவர் யாவர்க்கும் காட்டிடக் கண்டனர் சிறிது தண்டல் இல்லது ஓர் ஒன்று ஒரு மயிர் நுனித்தலையின் அண்டம் எண்கில கோடிகள் கோவை பட்டு அசைய பண்டு மேருவில் கந்த கொண்டதுவோர் படிவம் கண்டிலாய்கொள் ஆம் கணிப்பு இலாப்பவம் புரி கடியோய் அன்று கந்தவேள் அமைந்ததோர் பெருவடிவதனுள் ஒன்று ரோமத்தின் இருந்ததற்காற்றிடாதுனதாய் துன்றும் ஆயிரத்தெட்டெனும் அண்டமான் தொகையும் இன்று நீ எது தெரிகிலை சிறுவனின்றி சைத்தாய் அளப்பருங்குணத்தாதியாம் எம்பிரான் அமரர் தலைப்படும் சிறை மாற்றவும் சதுர்முகன் முதலோர் வளப்படும் துயர் அகற்றவும் கொடியரை அறுத்து வளப்படும் பரிசுலகெலாம் போற்றவும் வந்தான் வாழியானனின் ஆயுளும் வன்மையும் வரமும் கேழில் சுற்றமும் படைகளும் வான் பூழியால் உயர் மால்வரைச் சூழலில் புகுந்த ஊழி மாறுதம் போலடும் எம்பிரான் ஒரு வேல் ஆகையால் இவை உணர்ந்திலை இணையிலாது அமர்ந்த ஏக முதல்வனை பாலன் என்று இகழ்ந்தாய் சேகுலாவிய மனமுடை கற்பிலாச் சிரியோய் போகப் போக யாம் இவ்வொரு தவற்றையும் பொறுத்தாம் நொய்ய சொற்களால் எந்தையை இகழ்ந்தனை நொடிப்பின் வெய்யநாத்தும் இத்துன் உயிர் வாங்குவம் விடுத்த ஐயனானு ஆதலின் அளித்தனம் அதனால் உய்தி இப்பகல் வேல் படைக்கு உண்டியாய் உரைவூய் உறுதி ஒன்று உரைக்குவம் நீயும் உன் கிளையும் இறுதி இன்றியே எஞ்சுதல் வேண்டுமேலிமையோர் சிறை விடுக்கு தீகலினைத்த விருதி செவ்வேள் அரை துணை அரணம் என்று உன்னியே அமர்தி என்று இவை பல பல இகப்பு பெருமாயை குன்று எரிபடைக் குறிசில் கொள்கை அதிகம்ப புன்தொழில் படைத்து உடைய பூரி உணர்ந்தே கன்றினன் உயிர் தீணைய கட்டுரை செய்கின்றான் கூர் எழாத குழவிச் சிறுவனு சார் என நினைந்து உனது தன் உயிர்விடுத்தேன் பேரலை அவன் பெருமை பின்னும் மொழிகின்றாய் வீரமும் உரைக்குதி என் வெயசினம் உன்னாய் கொஞ்சு மொழிக் கொண்ட குழவிச் சிறுவன் மேலாய் எஞ்சல் இல்லதுவோர் முதல்வனே எனினுமாக அஞ்சிடுவனோ சிறிது மண்ட நிலை தோறும் விஞ்சி அமர் பண்ணவர்கள் யாவரையும் வென்றேன் சேன்புறமது ஆகி அமர்த்தேவர் சிறை தன்னை வீண்படுக்கனாவினும் விடுக்க நினைகில்லேன் ஏன் பல எனக்கு எதிர் இருந்தே ஒரு கணத்திலின் இனி என்றான் கொற்றம் மிகுசூரன் இவை கூறி அயல் நின்ற அற்றம் மறு ஆனவருள் ஆயிரரை நோக்கி ஒற்றுமை செய்தோன் உயிர் ஒருத்தல் பழிவல்லே பற்றி இவனை சிறைப்படுத்திடுதீரென்றான் என்னலும் அவ்வாயிரரும் ஏற்று எரிவிழித்து துண்ணு கனலைப் புகை சுலாவுவதுமான பொன்னின் விளிர் பீடிகை அமர்ந்த புகழ் வீரன் தன்னை வளை குற்றனர் தருக்கினொடு பற்ற மிடல் தகுவ சூழ்வரலும் வீரன் எழுந்து அன்னோர் முடிச்சிகை ஓர் ஆயிரமும் மொயின்பின் ஒரு கையால் பிடித்து அவணர் மன்னன் அமர் பேரவை நிலத்தின் அடித்தனன் நொடிப்பில் அவர் ஆவி முழுது உண்டான் மார்பு உடைய மொயம்பூசிய வார்குருதி சோர ஓர் புடையின் யாவரையும் ஒல்லை தனி நட்டே சூர்புடையின் முன்ன நனி துண்ணும் வகை வீசி சீர்புடைய நம்பீவை செப்பல் புரிகின்றான் எந்தை நெடுவேலுனை இனித்தடிதல் திண்ணம் மந்தம் ஒரு முன்ன முனதை புலனும் பெக வந்த பல துப்புரவும் வல்லை பெரிதார்ந்தே புந்தி தெளிவாய் அமர்தி போந்திடுவனென்றான் சீயவிரல் அண்ணல் இவை செப்பி அகல் காலை ஆயவனிருந்திடும் அரித்த விசுதானும் மீயுரையெழுந்து விசும்பின் தலையின் ஏகி மாயை என ஒல்லையின் மறைந்து படர்ந்தன்றே